உணவழியுங்கள் உறவினர்களை ஆதரியுங்கள் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் தொழுங்கள் சலாம் கூறுவதன் மூலம் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று நபி சல்லும் அணை அவர்கள் கூற கேட்டுள்ளேன் திருமிதி இரண்டு நான்கு எட்டு ஐந்து இது ஹசன் சஹி என இமாம் கூறுகிறார்கள்